ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் விரதங்கிற வரிசையில் சித்ரமாசம் சுக்லபக்ஷ திருத்தீயதி தினத்தில் வரக்கூடியதான பரஷுராமஜயந்தி அப்படிங்கிற பண்டிகையை பார்த்துன்னு வரும் அக்ஷய திருத்தீய வரக்கூடியதான பண்டிகை பரசுராம ஜெயந்தி அதாவது பிரதோஷ காலத்தில் திருத்தீயா திதி இருக்கணும் அது என்றைய தினம் இருக்கோ அன் அன்றைய தினம் கொண்டாட வேண்டியதான பண்டிகை பரசுராம ஜெயந்தி பரசுராமரை அன்றைய தினத்தில் நாம் பூஜிக்கிறதுனால மனோதைரியம் அதிகமாக கிடைக்கிறது சத்ருக்களே இருக்க மாட்டான் அப்படி நமக்கு சத்ருக்கள்னு யாராவது இருந்தாலும் அவர்களை ஜெயிக்கக்கூடியதான திறன் நமக்கு கிடைக்கிறது பரஷுராமரை அன்றைய தினத்தில் பூஜிக்கிறதுனாலே அப்படின்னு பத்மபுராணம் காட்டுறது அன்றைய தினத்தில் பரசுராமரை பூஜை பண்ணி பரசுராமருடைய அவதார கட்டத்தை பாராயணம் பண்ணுறது இதுதான் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டியதான பூஜை அப்படி பரஷுராமருடைய அவதார சரித்திரத்தை பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் அப்படி ஜமதக்னிங்கிற மகரிஷிக்கு ஆண் குழந்தை பிறந்து இந்த ஜமதக்னியினுடைய தகப்பனாரான பருகு ராமஹான்னு பெயர் வச்சார் இந்த குழந்தைக்கு ராமன் பெயர் வச்சு சந்தோஷப்படுற ரொம்ப அழகாக இருக்கார் சாந்தமான முகமாக இருக்குன்னு அந்த குழந்தைக்கு ராமன் பெயர் வச்சு ஜாதகர்மா நாமகரணம் இவைகள்லாம் அந்தந்த காலத்தில் செய்து சந்தோஷப்படுறார் ஜமதக்னி அப்படி உபநயன வயசு வந்த பிறகு அந்த குழந்தைக்கு உபநயனம் பண்ணி வச்சு ஒரு குருவனிடத்தில் கொண்டு விடுறார் குழந்தையை சால கிராமச்சலம்னு ஒரு இடம் அந்த இடத்துல குழந்தையை கொண்டு போய்விட்டு அங்கே வித்யாபியாசம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார் அங்கே ததர்ஷ கஷ்யபந்த பிரம்மர்ஷி மமிதூஜம் ஹர்ஷேண பூரித்தஸ்மின் மரீச்சி தனஜோத்விஜா அங்கே மரீச்சி மகர்ஷியினுடைய புத்திரனான கஷ்யப்பரை பார்க்கிறார் ராமன் அப்படி பார்த்து நமஸ்காரம் வண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனம் பண்ண அவர் விஷ்ணு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் விதினா பிரதத தஸ்மை மந்திரம் வைஷ்ணவம் அவ்யம் லப்தமந்திரஸ்ததா ராமாக கஷ்யபாத்து மகாத்மனா அப்படி மகாத்மாவான கஷ்யபரிடத்தில் விஷ்ணு மந்திரத்தை உபதேசம் வாங்கிண்டு இரவு பகல் பாராமல் அந்த மந்திரத்தை ஜபிச்சுன்னு ராமன் பூஜையாமச விதினா சததா கமலாபதிம் ஷடக்ஷரம் மகாமந்திரம் ஜபன்னேவ திவானிஷம் அப்படி ஹரியை கமலாபதியான விஷ்ணுவை பூஜை பண்ணி அந்த ஷடக்ஷரம் விஷ்ணு மந்திரத்தை ஜபம் பண்ணிடுவாரார் அந்த மந்திரத்தினுடைய பிரபாவத்தினாலே அவருக்கு அனைத்து வித்யைகளும் கிடைக்கிறது பெரிய தபோனிஷ்டராக பிரகாசிக்கிறார் ராமன் அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஜமதக்னி மகர்ஷி அந்த தேவலோகத்திலிருந்து வந்த காமதேனுவை வச்சுண்டு அனைத்து விதமான தர்மங்கள் யஜங்கள் தானங்கள் அனைத்தும் பண்ணி சந்தோஷப்பட்டுன்னு வரார் ஜமதக்னி தேன்வா பிரசாதா இந்திரஸ்ய சம்பூர்ணாஸ்தஸ்ய சம்பதகா இந்திரனுடைய அனுகிரகத்தினால் அடைஞ்ச காமதேனுவை வச்சுண்டு இந்திரன் முதலான தேவதைகளுக்கு அவிர்வாகம் கொடுத்து சந்தோஷப்படுறார் அப்படி இருக்கிற பொழுது கசித்வத காலசிய ஹைஹயாதிபதி பிரபு விஜித்வா சர்வராஷ்டிராணி சர்வசைன்யசமாவ் ஹைஹயாதிபத்தின்னு சொல்லக்கூடியதான கார்த்தவீரியங்கரஜா திக்விஜயம் பண்ணி நான்கு திக்குகளிலையும் உள்ள அரசர்கள் அனைவரையும் ஜெயிச்சு அப்படி திக்விஜயம் பண்ணிட்டு வரான் ராஜா அப்படி பன்னிட்டு வர்ற சமயத்தில் ஒரு வனத்தில் பார்கவஸ்ய ஆசிரமம் பிராப்பிய ஜமதக்னேர் மகிபதிஹி ஜமதக்னியனுடைய ஆசிரமத்தை பார்க்கிறான் ராஜா பார்த்தால் பசுமையாக இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்ச வரையிலும் அந்த ஆசிரமம் இருக்குது அத்தனை பெரிய சம்ஸ்தானமாக இருக்குது நிறைய குழந்தைகள் படிக்கிறா இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான் ராஜா ஆசிரமம்னால் ஏதோ சாதாரணமாக இருக்கும் ஆனால் இதை பார்த்தால் ஐஸ்வர்யம் நிறைய இருக்கிறது தென்படுறது ராஜாவுக்கு அப்படி அந்த ஆசிரமத்தை நோக்கி வந்தான் ராஜா சம்பூர்ணம் அன்னபானாதி ராஜாவை வரவேற்று வரணும் வரணும்னு ஜமதக்னி மகர்ஷி ராஜாவுக்கு மதுபர்க்கும் கொடுத்து மதுபர்க்கேன விதினா பூஜையித்துவான் நபோத்தமம் சசைன்ய நிருபேந்திராஜ போஜனம் பிரததோ முனிஹி அத்தனை பேர்களுக்கும் போஜனம் ஏற்பாடு பண்ணி சமாராசனை நடக்கிறது சைன்யங்கள் நிறையா வந்திருக்கு அத்தனை பேர்களுக்கும் பஞ்சம் இல்லாமல் ஜமதக்னி மகர்ஷி வரவேற்று உபசாரம் பண்ணுறார் இதை பார்த்து ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் இவருக்கு எங்கிருந்து கிடைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னு ஆசை அந்த தேவலோகத்திலிருந்து வந்த அந்த பசு காமதேனுவனுடைய அனுகிரகத்தினால் இவருக்கு கிடைக்கிறது ஐஸ்வர்யம் அதை வச்சுட்டு ராஜாவை சந்தோஷப்படுத்துகிற பிரார்த்திதா சுரபிஸ்தேன பார்க்கவேன சுதீமதா சம்பூர்ண மன்னபானாதி சசர்ஜ சபலாத்ததா அக்ஷயமாக கொடுக்கறது அந்த காமதேனு அதை வச்சுட்டு ராஜாவுக்கு மதுவர்க்கம் கொடுத்து உபதேசம் பண்ணுறதை பார்த்த உடனே ராஜா கேட்டார் அனைத்தும் நல்ல முறையிலும் நடக்கிறதா அப்படின்னு விசாரிச்சுட்டு இந்த அளவுக்கு உங்களுக்கு ஐஸ்வர்யம் இதெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டான் ராஜா ஸ்பிருகான் சக்காரையாமசா தஸ்யாம் கவி சுதுர்மதி அப்போது அந்த மகர்ஷி சொன்னார் அனைத்தும் பசுவினுடைய அனுகிரகத்தினாலே தான் எனக்கு கிடைக்கிறது இது தேவலோகத்து பசு இது இதுதான் எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுன்னு சொன்னவுடனே இந்த பசுவை என்கிட்ட கொடுங்கோன்னு கேட்டான் ராஜ அயாச்சுரபிம் தத்தா ஜமதக்னிம் நபோத்தமாக சபலாம் தேஹிமே வி கபிலாம் சர்வகாமதாம் அந்நேனு சகசிராணி தாசியமி தவசூவிரதா ஹே மகர்ஷே இந்த ஒரு கோவை எனக்கு கொடுங்கோ இதற்கு பதிலாக ஆயிரம் பசுக்களை கன்றோடு கூட கொடுக்குறேன் இந்த ஒரு மாட்டை என்னிடத்தில் கொடுங்கோன்னு கேட்டான் ராஜா அப்போது அந்த மகரிஷி சொன்னார் நதேயா சபலாராஜன்னு மயாத்தவ மஹீபதே இயஞ்ச தேவதேவேனா சக்கரேனா பரிபாலிதா இதை நான் அவங்கள்கிட்ட கொடுக்கப்படாது ராஜன்னு இந்திரன் எனக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்துருக்க நான் இந்திரனுக்கு தான் திரும்ப தரணுமே ஒழிய இன்னொருத்தரிடம் நான் கொடுக்க முடியாது அதேனாலே நீங்கள் தவறாக நினைக்கப்படாது உங்கள்கிட்ட நான் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த மகரிஷி சொன்னார் அங்கேருந்து கிளம்புறதுக்கே ராஜாவுக்கு மனசில்லை இப்படி ஒரு பசு இருக்கு இதை இதனுடைய இவருக்கு தெரியாது நாம் இந்த பசுவை எடுத்துன்னு போகணுங்கிற எண்ணம் அந்த ராஜாவுக்கு வந்துடுச்சு இந்த ராஜா மேலும் வற்புறுத்தி சொல்கிறான் இல்லை நீங்கள் இதை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு இன்னும் மேற்கொண்டு எவ்வளோ பசு வேணும் கேளுங்கோ நான் தரையங்கிறேன் அந்த மகரிஷி நான் தரதாக இல்லை தவறாக நினைக்காதேன்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுத்து மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்